அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம் சுந்தரம் வீராசனே சம் சத் பேசுவதற்கு அனுமதி அளித்த மடாதிபதி சுவாமிகளுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களுக்கும் எல்லாவற்றையும் உற்று கவனித்துக் கொண்டிருக்கின்ற ஆத்மீக பெருமர்களுக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனக்கு கொடுக்கப்பட்ட பகுதியில் முடிந்தவரை உங்களுக்கு விளக்காம் எண்ணுகிறேன் என்ற தலைப்பில் இரண்டு விராகம் சமாதி சக்கர சம்பத்து மூச்சு நான்கு சாதனங்களும் உடையவர்கள்தான் கைவல்லியத்தை உள்ளது மேலும் குரு சிஷிய சம்வாத ரூபமாக அருளப்பட்டிருக்கிறது குருவானவர் காரணமான ஆரோபவாத யுக்தியை முதலில் விளக்கிய பின் பந்த நிவர்த்தகமான காரணமான அபவாத யுக்தியினை இரண்டாவதாக கூறுகிறார் பந்த இலக்கணத்தை முதலில் அறிந்து கொண்டால்தான் இரண்டாவதாக மோட்சவாத லட்சணத்தை நன்கு விளங்கும் என்று வாசிஷ்டத்திலும் கூறப்பட்டுள்ளதை அறியலாம் ஆரூபம் அத்தியாசம் கற்பனை பிராந்தி என்பவர்கள் எல்லாம் ஒரே பொருளை கொடு சொல்லும் பதியாய நாமங்களாகும் உண்மையில் உள்ள ஒரு பொருளை மயக்கத்தால் இல்லாத வேறு ஒரு பொருளாக காண்பதற்கே ஆரோகம் என்று பெயர் அதாவது நடுப்பகரில் வீதியில் ஒரு சிப்பி கிடந்தால் அச்சூரிய கிரகணத்தால் கொஞ்சம் தொலையில் அது ஒரு வெள்ளி போல் தோன்றும் கொஞ்சம் இருட்டாக இருக்கும் ஓரிடத்தில் ஒரு கயிறு கடந்தால் அது பாம்பு என்று பயந்து விடுகிறோம் நோக்கினால் அதன் வெப்பறையை கண்டு தண்ணீர் இருப்பது போல் ஓடுகிறான் இதுதான் திருஷ்டாந்தம் எவ்வளவு பாகம் அவசியமோ அந்த அளவிலேயே தாஷ்டாந்தத்தை பொருத்தி பார்க்க வேண்டும் நெளிந்து சுருண்டு கிடக்கும் கயிறை பாம்பை பார்த்த ஒருவன் மேற்படி கயிறை பாம்பு என்று மயக்கத்தால் எண்ணுவான் அவ்வாறின்றி மேற்படி கயிறை குடன் என்றோ வேஷ்டி சேலை என்றோ தவறாக எண்ண மேலும் நடு இரவு ஆர்வம் அல்லது சம்பவிப்பதில்லை ஏனென்றால் அப்பொழுது அடியோடு மறைக்கும் சக்தி இல்லை அதாவது அதன் சாமானிய பாகமாகிய ஒரு வஸ்து இருக்கிறது என்ற தோற்றத்தை மறைக்கும் சக்தி இல்லை அது என்னை வஸ்து என்று தெளிவாக காட்டும் விசேஷமான பாகத்தை மட்டும் மறைக்கும் அதாவது நான் முக்காலத்தும் அழியாத சச்சிதானந்த சூரபம் என்பதை மட்டும் மறைத்து பஞ்சபூதமயமான மித்தியாசூரூபமாக தோன்றி இருந்து அழிகின்ற இந்த சரிதத்தை நான் என்று என்னும் சாதாரணமாக அழியாது மித்தை என்றால் ஒன்றும் இல்லை என்று பொருள் இல்லை நாம ரூபமாக தோன்றி இருந்து அழியும் வஸ்துவே மித்தையாம் அதாவது மித்தையாம் சரிதத்தை தான் கைவல்யாசிரியர் மித்தையாம் ஆரோபத்தால் பெந்தமாம் என்று கூறினார் மேலும் இந்த ஆரோகம் அல்லது ஆபரணத்தால் முற்குணங்கள் தோன்றும் இதனின் பிரபஞ்ச சிருஷ்டி தோன்றும் பிரபஞ்ச சிருஷ்டியை கிரம சிருஷ்டி என்றும் உகபத் சிருஷ்டி என்றும் கூறுவர் இதில் சிருஷ்டி என்பது ஆபரண சக்தியில் இருந்து ஆகாயம் வாயு அக்கினி அப்பு பிரிதி உண்டானது என்பதாம் உகபத் சிருஷ்டி என்பது வாயுவின் சரிப்புத்தன்மையால் கடலில் எப்படி அலை திவலை குமிழி நுரையாதிகள் ஏக காலத்தில் உண்டாயிற்றோ அவ்வாறே அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த அதன் கிருபா மாயா சம்பந்தமா சம்பந்தத்தால் உண்டாயினையே வேத சம்பதம் என்று கூறுவர் யாவும் எங்கிருந்து உற்பத்தியானதோ அவ்வாறே தோன்றிய இடத்திலேயே ஒடுங்கி மறையும் என்று அவளப்பட்டிருக்கிறது உதாரணமாக சுத்தசிதா காயமதாம் எந்த வஸ்து சுதந்திரமாம் தனது பரசக்தியோட நினை வைப்பான் என்றும் உபனிஷதத்தில் பேசரிய பரத்தினால் ஆரூபம்தான் மூலப்பிரகி தோன்றும் இதில் சாத்திய மாமாயை ஈச தோன்றும் ராசதம் மவித்தை சீவநிதில் தோன்றும் தாமதத்து ஆபரண விஷேபம் தான் சூக்மிக்ஷேபத்தில் தாமதத்தில் அனைத்தும் தோன்றிய இடத்திலேயே அடங்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது ஆகவே ஆரோபவாதம் என்பது பந்தத்திற்கு காரணமானது என்றும் அது மோட்சமடையும் மார்க்கம் இல்லை என்றும் அதை மேலும் விவகரிக்கல் பெருகும் என்றும் கூறி காலம் கருதி இத்துடன் ஆரம்பத்தை பற்றி முடிக்கிறேன் இனி அபவாத யுக்தியை பற்றி அறிவோம் இந்த அபவாத யுக்தியால் மோட்சம் கிட்டும் என்றே மேற்படி கைவல்லி ஆசிரியரும் அபவாதத்தால் முக்தியாம் என்று அருளியிருக்கிறார் அதாவது மூலப்பிரகிருதியின் தமோகுணத்தில் வரும் ஆவண சக்தி தோன்றுவது ஆரம்பவாதம் விட்சேபசக்தி ஒன்றிலிருந்து ஒடுங்குவது அபவாதமாகும் கனவுல் ஆரோபத்தால் உண்டான பிரபஞ்சம் பொய் என்று அறியும் மாற்றமே அபவாதம் எனப்படும் அதுபோனில் முன் ஆரோபத்தால் இருளில் கயிறை கண்டு பாம்பு என்று மறந்த ஒருவன் பிறகு தீப ஒளியை கொண்டு உற்று நோக்கிய பாம்பல்ல கயிறு என்று தெரிந்து நிபர்த்த உபாதான காரணத்தால் பயம் ஒழிவது போல ஞானாச்சாரியருடைய உபதேசத்தாலும் ஞான சாஸ்திர ஆராய்ச்சி ஆகிய ஒளியாலும் நம் முன் தோன்றும் மித்தையான பஞ்சபூத அம்சமான இப்பிரபஞ்சம் உண்மையல்ல பொய்த்தோற்றமே என்றும் உண்மையாக உள்ளது ஞானமயமாகிய சச்சிதானந்த சூர்பரப்பிரமே என்றும் ஐயமரத் தெளிவதே அவபாயமாகும் இன்னும் காரிய காரண சம்பந்தத்தை நோக்க காரணமின்றி காரியமில்லை ஆதலால் மித்தையான ஆரோபத்தால் உற்பத்தியான ஒவ்வொன்றையும் முறையே ஒடுக்கி பார்த்து முடிவில் சச்சிதானந்த பரப்பிரமே நித்தியமாயும் யாவும் என்று காண்பது அபவாதமாய் என்று கூறி எனக்கு நிறைவு செய்தேன் நன்றி வணக்கம் ஆரோவத்தையும் அபவாதத்தையும் சான்றுகளால் எடுத்துரைத்து நமக்கு விளக்கிய தவத்திரு மா சுப்பிரமணியன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறோம்